உமர்லமார்லாஹும் அவர்கள் கூறியதாவது உம்மு சலமார் ரவிலாஹும் அவர்களின் வீட்டில் நபி சலாஹும் அலிஹம் அவர்கள் ஒரே ஆடையை அணிந்து கொண்டு அதன் இரு ஓரத்தையும் இரு தோள்களின் மீது மாற்றி போட்டுக் கொண்டு தொழுதார்கள்